வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது செய்தி சேவை ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமணம் சி ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக கோயம்புத்தூரின் ஆரஸ்புரம் பி காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான மத்திய பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியின் போது மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழங்கினார் தமிழகத்தில் விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ஸ்ரீ பட்நாயக் தெரிவித்துள்ளார் புதிய பென்ஷன் திட்டம் உட்பட தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த மாதம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் அறிவித்துள்ளது வரும் மார்ச் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ஈரோட்டில் திமுகவின் மண்டல மாநாடு நடைபெறும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்தார் அப்போது தமிழக போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் ஒகி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பாரபட்சமின்றி இழப்பீடு வழங்கிடவும் முதல்வரிடம் வேண்டுகோள் விடுத்ததாக பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் வேலைநிறுத்தம் செய்யும் தொழிலாளர்களை போலீஸ் கைது செய்வதாக சென்னையில் சிஐடி சங்க நிர்வாகி சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தேனியில் நீட்டின திட்டம் அமைப்பதற்கு சட்டத்துக்கு புறம்பாக மத்திய அரசு அனுமதி அளித்தால் அதற்கு தகுந்த விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பூ நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களின் பதினைந்து ஆண்டுகால பிரச்சனையை ஒரே நாளில் தீர்க்க வேண்டும் என பிடிவாதம் பிடித்து போராடி வருகின்றனர் என போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் நஷ்டத்தில் உள்ள ஆடம்பர ரயில்களில் உயர் அதிகாரிகளுக்கு இலவச பயணம் அளிப்பது தொடர்பாக ரயில்வேக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு கண்டனம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானுடனான எல்லைப்பகுதியில் பதினான்காயிரம் பதுங்கு கூலிகளை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலக்கரி சுரங்கம் உள்வாங்கிய விபத்தில் நான்கு பெண்கள் பலியாகியுள்ளனர் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் இருந்து பத்தொன்பது கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வன்முறைகளை தடுக்க கடும் நடவடிக்கை அவசியம் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவதில் வெளிப்படைத் தன்மையை கொண்டுவர முயற்சியை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் அயல்நட்டு செய்திகள் அமெரிக்காவில் பணியாற்றி வரும் பிற நாட்டினரின் ஹெச் ஒன் பி நீடிப்பதற்கு தடை விதிக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டு வரும் நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன ஈரான் மற்றும் ஈராக் இடையேயான எல்லைப் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து மேற்கு திசையில் சுமார் முன்னூற்றி இருபது தொலைவில் குர்திஸ்கான் பகுதியில் அமைந்துள்ள சர்போல் ஏ சகாப் நகரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவாகி இருந்ததாக கூறப்படுகிறது அமெரிக்க அழுத்தம் எதிரொலியின் காரணமாக ஹபீஸ் சயித்தின் ஜமாத் தவா அமைப்பை பயங்கரவாத இயக்கம் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது சீன கடல் பகுதியில் சரக்கு கப்பல்கள் மோதிக்கொண்டன ஈரானிய எண்ணெய் கப்பல் தீப்பிடித்தது முப்பத்தி இரண்டு பேரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் பேசுவதற்கு முற்றிலும் தயாராக உள்ளேன் என கூறியுள்ள டொனால்டு டிரம்ப் வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையிலான பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் இருந்து நூற்று இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் பெட்ரோலின் விலை பதினாறு காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி இரண்டு டீசலின் விலை இருபத்தி காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு ரூபாய் அறுபத்தி மூன்று புள்ளி புதிய பத்து ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது புதிய நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்தாலும் பழைய பத்து ரூபாய் நோட்டுகளும் செல்லும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மொபைல் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்களது சிம் கார்டுடன் ஆதாரை இணைக்க பிப்ரவரி ஆறாம் தேதி காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் ஆனந்தகுமார் கூறியுள்ளார் ஒரே மாதத்தில் ஒரு பில்லியன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் மகாராஷ்டிரா ஓபன் டென்னிஸ் போட்டியில் பிரான்சின் கில்லஸ் சைமன் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்சனை வீழ்த்தி சாம்பியன் ஆனார் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு சைமன் மெல்லும் முதல் பட்டமாகும் ஆக்லாந்து ஓப்பன் டென்னிஸ் தொடரில் ஜெர்மனியின் ஜூலியா ஜார்ஜஸ் கோப்பை வென்றார் பைனலில் டென்மார்க்கின் வீழ்த்தினார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆசர்ஸ் டெஸ்ட் தொடரின் கடைசி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் மூன்றாவது நாள் ஆட்டத்தின் முடிவில் நான்கு விக்கெட்கள் இழப்புக்கு நானூற்றி ரன்கள் குவித்துள்ளது தென்னாப்பிரிக்க வேக பந்து வீச்சாளர் டெல் பந்து வீச்சின் போது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்தியாவுக்கு எதிரான தொடரில் இருந்து விலகியுள்ளார் கேப்டவுன் டெஸ்ட் ஒரு பந்து கூட வீசப்படாமல் மூன்றாவது நாள் ஆட்டம் கைவிடப்பட்டது திரைச்செய்திகள் பலவித போராட்டங்களுக்கு பிறகு பத்மாவதி படம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஆனால் கர்னி சேனா அமைப்பு படத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று மிரட்டி வருகிறது தூய்மை இந்தியா திட்டத்தின் தூதராயினார் சசிகுமார் முடித்துவிட்டு தெலுங்கில் குயின் இந்தி ரீமேக்கில் நடித்து வந்த தமன்னா தற்போது ஜெயேந்திரா இயக்கத்தில் கல்யாண்ராம் நாயகனாக நடிக்கும் படத்தில் நடித்து வருகிறார் விக்ரம் நடிப்பில் இந்த வாரம் ஸ்கெட்ச் படம் வரவுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் நாளும் ஒரு விதை ஒரு யோசனை நித்தம் ஒரு முத்து ஹாரிப்பாட்ட தொடர் அஞ்சல் தலை செய்திகள் திறமைக்குழு சவால் சமையல் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செறிமடுக்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் நச்சுணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்